அவர்கள் கூறியதாவது நபிசல்லமாக அலிகுண்டு செல்லும் அவர்களுக்கு பட்டினாலான மேலங்கி ஒன்று அன்பளிப்பாக வழங்கப்பட்டது அதை அவர்கள் அணிந்து தொழுதார்கள் தொழுகை முடித்த பின்னர் அந்த அங்கியில் வெறுப்பு கொண்டவர்களைப் போன்று வேகமாக அதை கடச்சி எரிந்துவிட்டு பயபக்தி உடையவர்களுக்கு இந்த ஆடை உகந்ததென்று இன்று கூறினார்கள்